ஓம் பிரபிஜா தோத் வேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதமே நம ஸ்ரீபகவாதி காமா சர்வன் பாம்தன் ஆமேவாத்மன்துஷ் தோச்சியத்தை இதுக்கு முதல் ஷ்லோக்கலை அர்ஜுனன் ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்தை சொல்லணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான் பகவான் அதுக்கு சம்மதம் சொல்லி உபதேசம் பண்ற ஸ்ரீ भगवान உவாச்ச பகவான் உபதேசம் பண்ணுகிறார் ஸ்தித பிரஜனுடைய ஸ்வரூபம் என்ன லக்ஷணம் என்ன அப்படின்னு கேட்டா முதல்ல இதை எடுத்துக்கணும் ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டா அவன் தன்னில் தான் திருப்தியோட இருக்கிறான் வேதாந்த சாஸ்திரத்தோட உபதேசம் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் அந்த ஜானம் இருக்கு ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்ங்கிறத சாஸ்திர வாக்கியம் அப்புறம் யுக்தி அனுபவம் இது மூலமா புரிந்து கொண்டிருக்கிறான் நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற உண்மையை அவன் புரிஞ்சு கொண்டிருக்கான் அதனால அவன் எதையும் சார்ந்து இருக்கிறது இல்லை ஆனந்தத்துக்காக புறப்பொருள்களையோ சூழ்நிலைகளையோ உறவுகளையோ அவன் சார்ந்து இருக்கிறது இல்லை அவனுக்கு அது தேவையில்லை அவன் புரிஞ்சுட்டு இருக்கான் அதுல ஆனந்தம் இல்ல ஆத்மா தான் ஆனந்த ஸ்வரூபம் இந்த ஆனந்தம் தான் அதுல எல்லாம் வெளிப்படுறது ஞானம் அவனுக்கு இருக்கு அதுக்கு காரணம் குருமுகமா பண்ணி சாஸ்திர விசார ஞானம் அந்த ஞானம் இருக்கிறதுனால சந்தோஷத்துக்காக எதையும் சார்ந்து இருக்கிறது இல்லை ஆத்மனியேவோ ஆத்மனா துஷ்டகா அதனால என்ன ஆகுறதுன்னா அவனுக்கு எந்த விஷயமும் தேவையில்லை அதான் பகவான் சொல்றார் மனோகத்தான் சர்வான் காமான் பிரஜகாத்தி மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷய சுக இச்சைகளையும் நன்றாக விட்டு விடுகிறான் ஆத்மாவே ஆனந்தம் தெரிஞ்சதுனால தான் விட முடியறது இல்லாட்டி ஆனந்தம் வெளியில இருக்கும்னு இதையா தேடிக்கும் இவனுக்கு ஆத்மாவே ஆனந்த ஸ்வரூபம்ங்கிற உண்மையை தெரிந்து கொண்டதுனால மனோகத்தான் சர்வான் காமான் பிரஜகாதி அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் திருவள்ளுவர் சொன்னதற்கு இணங்க இந்த குரலுக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்ப அவன் பிரஜன் என்று சொல்லப்படுகிறான் ஒட்டு விளக்கி சொல்ல போறார் பகவான் சர்வான் காமான் பிரஜஹாதி கூப்பிடுறதும் அர்ஜுன பார்த்து கூப்பிடுற ஹே பார்த்த அர்ஜுனா எதா எப்பொழுது மனோகதான் மனசுல இருக்கக்கூடிய சர்வான் காமான் எல்லா விஷய சுக ஆசைகளையும் பிரஜஹாதி நன்றாக விட்டு விடுகிறானோ ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டா தன்னில்தான் ஆனந்த ஸ்வரூபம் என்பதை உணர்ந்து இருக்கிறானோ तदा அப்பொழுது ஸ்தித பிரஜா பிரஜ்யன் ஆத்மஜானத்தில் நிலைத்திருப்பவன் என்று உச்சியத்தே சொல்லப்படுகிறான் பெரியோர்களால் சொல்லப்படுகிறான் என்பது பொருள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் ஸ்ரீ பகவான் உவாச்சியதா காமான்